ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் ஆவஹ்திஹோமஹா என்கிற தலைப்பில் ஆவஹந்திஹோமத்தில் நாம் சொல்லக்கூடியதான மந்திரங்களுடைய அர்த்தத்தை விரிவாக பார்த்துன்னு வரும் அத்தமான மந்திரங்கள் இந்த மந்திரம் மேற்கொண்டு எப்படி பிரார்த்திக்கிறது அப்படின்னா இதுவரை செய்த ஆகுதிகள் நமக்கு எந்தெந்த வஸ்துக்கள்லாம் வாழ்க்கையில் தேவையோ அனைத்து வஸ்துக்களையும் தெய்வமாக பார்த்து அந்த வஸ்துக்களையே பிரார்த்திப்பதாக அமைஞ்சிருக்கு இந்த மந்திரங்கள் மேலும் தேக ஆரோக்கியத்திற்கு தேவையான ஐஸ்வர்யம் மருந்து மன ஆரோக்கியம் இவைகளை அடுத்து வரக்கூடியதான மந்திரங்கள் பிரார்த்திக்கிறது தன்வாபகப்பிரவிஷா நிஸ்வ ஹே பக பக அப்படின்னா பகஹான்னா ஆறு ஆறு வஸ்துக்களை பகா அப்படின்னு சொல்லப்படுறது ஐஸ்வரிய சமகிரிய தைரிய யசஸ் ஸ்ரீயான வைராச்சைவண்ணாம்பகஜித்தீரினா அப்படின்னு சமகிரமான ஐஸ்வர்யம் அப்படின்னா தங்கம் வெள்ளி முதலிய உலோகங்கள் மனை பூமி வீடு வாகனம் மனைவி குழந்தைகள் தேக ஆரோக்கியம் இவர்கள் இவைகள் அத்தனைக்கும் சமக்கிரமான ஐஸ்வர்யம்னு பேர் இவைக்கும் பகஹான பேர் மன உறுதி அதற்கும் பகஹான பேர் யசஸ்ஸு பற்றி சுற்றி உள்ளவர்கள் பேசக்கூடிய நல்ல புகழ் அதற்கும் பகஹான பேர் ஸ்ரீயா பணம் காசு ஞான வைராக்கியோ செய்வ நல்ல ஜானம் மோக்ஷத்திற்கும் பகஹான அந்த மோக்ஷத்திற்கு சாதனமாக உள்ள வைராயத்திற்கும் பகஹான்னு பேர் இப்படி இந்த ஆறு வஸ்துக்களுக்கும் பகஹா அப்படின்னு பேர் அப்படி அவ்வளவு வஸ்துக்களுமாக உள்ள தேவத்தையை பிரார்த்திக்கிறது இந்த மந்திரம் ஹே பக மாம் பிரவிச துவா பகப் பிரவிசா முழுமையாக அனுபவிக்கணும் அது வீடு வாசலாக இருந்தாலும் மனைவி குழந்தைகளாக இருந்தாலும் பனங்காசாக இருந்தாலும் தங்கம் வெள்ளியாக இருந்தாலும் நான் முழுமையாக உன்னை பயன்படுத்தணும் என்னுடைய வாழ்நாளில் அதுதானே இப்போ பிரார்த்திக்க வேண்டியிருக்கு வீடு இருக்குது சொந்த வீடு இருக்குது ஆனால் வாடகைக்கு விட்டுருக்கோம் நாம் எங்கேயோ தங்கியிருக்கோம் கஷ்டப்படுறோம் வாகனம் இருக்கு ஆனால் ரிப்பேராக இருக்குது மனைவி இருக்கா எங்கேயோ இருக்கா நாம் உத்தியோகத்திலாக எங்கேயோ உட்காண்டிருக்கோம் குழந்தைகள்லாம் இருக்குது எங்கேயோ விதேசத்தில் உட்காந்துருக்கு குழந்தைகள்லாம் நமக்கும் அவர்களுக்கும் ஃபோன் தான் தொடர்பு ஐஸ்வர்யம் பணங்காசம் நிறையா இருக்குது தேக ஆரோக்கியம் இல்லை நகைகள் ஆபரணங்கள் நிறையா இருக்குது எல்லாம் பேங்க் லாக்கரில் இருக்குது இப்படி இருந்து பிரயோஜனம் இல்லை அனைத்தையும் நான் அனுபவிக்கணும் என்னுடைய வாழ்நாளில் ஒரு ஆபரணம் பண்ணுறோம் ஒரு மோதனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மோதிரத்தை போட்டுக்கிறது தான் அழகு மோதரம் பண்ணி வைக்கிறதே அழகா அதை போட்டுக்கணும் அனுபவிக்கணும் அப்படி எனக்கு இந்த ஐஸ்வரியங்கள் அனைத்தும் அனுபவி அனுபவிக்கும்படியாக செய்யணும் சமாபகப் பிரவிஷ ஹே பக மாம் பிரவிஷா நீ என்னையே எப்பொழுதும் அடைந்து இருக்கணும் எனக்கு அனுபவமாக நீ இருக்கணும் அப்படின்னு அந்த பகனை பார்த்து பிரார்த்திக்கிறது தஸ்மி சஹசிரசாக்கே நிபகாஹன் ட்விமிரஜே சுவாஹா அப்படின்னு அடுத்த மந்திரம் ஹே பகத் தொயி சஹசிரசாக்கே நிமிருஜே உன்னிடத்திலே நான் ரொம்ப பிரேமையோடு ரொம்ப அன்ப வச்சுருக்கேன் உன்னிடத்தில் நிமிர்ஜே நீ என்னை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சௌக்கியமாக இருக்கிறத்துக்கு நீ உதவி செய்வது மாத்திரமில்லை என்னை சுத்தி செய்து கொண்டே இருக்கணும் நிமிர்ஜே அப்படின்னா நிமிர்ஜ் மஹா தொல் லாபேன பாபகிருத்தியாம் அப்படி ஹாலையாமி நீ என்னை அடைஞ்சதுனால நானும் சுகமாக இருக்கணும் நீ என்ன செய்யணும்னா உன்னை நான் எப்படி பயன்படுத்தணும் என்னுடைய பாப்பங்கள் போகிறதுக்காகவும் என்னை சுற்றி உள்ளவர்கள் நல்ல லாபங்களை நல்ல ஸ்ரேயசுகளை நல்ல ஆரோக்கியத்தை நல்ல பசுமையான வாழ்க்கையை பெரும்படியாக நீ செய்யணும் அதற்கு எப்படி எனக்கு பயன்படுவாயோ அப்படி நீ என்னை செய்யணும் அப்படின்னு அந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது தஸ்மின் निभगाहं நிபகாஹம் தயுமே சுவாஹா அப்படி என்னை நீ சுத்தம் பண்ணணும் என்னுடைய பாபங்கள் சுத்தமாக விலகுவதற்கு நீ எனக்கு பயன்படணும் நான் அதுபோன்ற காரியங்களில் உன்னை நான் பயன்படுத்தணும் அப்படி நீ என்னிடத்திலே இருக்கணும் எதா பஹ்பிரவதாஜந்தி யா மாசா அஹர்ஜரம் ம்மா ப்ராரிணான்வஸ்வ ய்ரந்தீ என்கிட்ட இருக்கிற ஐஸ்வரியங்கள் அல்லது எனக்கு தேவைப்படும்படியான ஐஸ்வரியம் எது உண்டோ அது வேகமாக எனக்கு கிடைக்கணும் சீக்கிரம் கிடைக்கணும் எது போல் அப்படின்னா யதாபகா எப்படி மலையில் ஆவிர் பவிக்கக்கூடியதான நதிகள் பிரவத்த அயந்தி கீழ் நோக்கி வேகமாக வருமோ மலையில் தான் அனைத்து நதிகளும் ஆவிர் பவிக்கிறது அப்படி ஆவிர் பவித்து நதி சின்னதாக ஆவிர் பி மலையிலிருந்து கீழே இறங்கி வர வர வர வர பெரிய நதியாக ஆவிர்விக்கிறது அப்படி உற்பத்தியாக கூடியதான ஜலம் நதி எவ்வளவு வேகமாக கீழ்நோக்கி வருமோ அதுபோல எனக்கு எதா மாசா அஹர்ஜரம் ஏம் மாம் ப்ரமச்சாரிணாத்தூசஸ்வஹா அதுபோல ஹே தாத்த நீ எனக்கு அனைத்தையும் அடையும்படியாக செய்யணும் அது ஐஸ்வர்யமாகட்டும் தேக ஆரோக்கியமாகட்டும் என்னுடைய வாழ்க்கையாகட்டும் காலமாகட்டும் என்னுடைய வாழ்க்கை மெதுவாக நகர்றது ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஒரு யுகமாக நகர்றது அப்படின்னு இருக்கக்கூடாது ரொம்ப சுகமாக போகணும் என்னுடைய வாழ்நாள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷம் அகர்ஜரம் இரவு பகல் அனைத்துமே ரொம்ப சுகமாக எனக்கு போகணும் அப்படி கடக்கணும் என்னுடைய காலம் அப்படி நீ செய்யணும் அப்படின்னு இந்த ஆகுதிகள் பன்னெண்டு ஆகுத்திகள் இந்த பன்னெண்டு ஆகுதிகளையும் செய்த பிறகு எழுந்து நின்று நாம் எந்தெந்த தேவதைகளெல்லாம் பிரார்த்தனை செய்து ஆகுதி செய்தோமோ தேவதைகளையும் பார்த்து பிரார்த்திக்க கூடிய மந்திரம் இது பிரதிவேஷோ சிப்ரமாபா ஹிப்ரமாபத்யஸ்வா பிரதிவேஷோ சி நீ எப்பொழுதும் எனக்கு கொடுக்க காற்றுன்னு இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படிதான் ஐஸ்வர்யம் யார்கிட்ட இருக்கோ அவரிடத்திலே தானே நாம் பிரார்த்திப்போம் பகவான்ட்ட பிரார்த்திக்கிறோம்னா பகவான் தான் உலகத்திலே பெரிய பணக்காரர் அப்படி பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறோம் அதுபோல நீ அனைத்தும் எனக்கு கொடுக்க தயாராக இருக்கேன்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன் பிரமாபாகி என்னை இவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்திலே நீ வைக்கணும் பிரமாபத்யஸ்வ எப்பொழுதும் நீ என்னோடு கூடவே இருக்கணும் என் அருகிலேயே நீ இருக்கணும் அப்படின்னு இந்த உபஸ்தானம் பண்ணக்கூடியதான மந்திரம் பிரார்த்திக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்